ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் நம்முடைய சனாதன தர்மங்களை தொடர்ந்து பார்த்துன்னு வர்ற வரிசையில் ஸ்திரீ தர்மம் அப்படிங்கிற தலைப்பில் தர்மங்களை பார்த்துன்னு வரும் ரொம்ப முக்கியமான தர்மம் ஸ்திரீ தர்மம் ஸ்திரீ தர்மத்தை பற்றி பெரிவாக நமக்கு நிறைய காண்பிச்சிருக்கா சரித்திரங்கள் நிறையா பதிவுவிரத்தைகள் நமக்கு வாழ்ந்து காண்பிச்சிருக்கா ஸ்திரீ தர்மத்தினுடைய முக்கியத்துவத்தை அதுதான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு வரோம் ஏன்னா ஸ்திரீகளுக்கு தேவதைகள் சட்டுன்னு அனுகிரகம் பண்ணிடுவா ஸ்திரீகள் பண்ணுற பூஜைகளுக்கு உடனே பலன் கிடைச்சிடுறது அதே போல் ஸ்திரிகள் பண்ணுற தோஷங்களுக்கும் உடனே அவளுக்கு பலனை கொடுத்துடுறது அதனால தான் அவர்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை நம் சாஸ்திரங்கள் வேதம் காண்பிக்கிறது வேதம் சாஸ்திரங்கள் சில கட்டுப்பாடுகளை சொல்கிற சொன்னால் நாம் முன்னே அதை மாதிரி நினைக்கிறோம் அப்படி இல்லை ஸ்திரிகள்லாம் ஸ்ரேயாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு தான் நமக்கு இந்த அளவுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா மகரிஷிகள் ஏன்னா ஸ்திரீகள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் தேசம் நல்லா இருக்கும்னு தேசத்துக்கு ஆதாரமாக சொல்லியிருக்கா ரிஷிகள் ஸ்திரீகளை அந்த ஸ்திரீ தர்மங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம் ஏன்னா ஸ்திரீகள் ஆரோக்கியமாக இருக்கணுமானால் ஆணி வேறாக இருக்கிறது அவளுடைய தர்மம் அடுத்தடுத்த தலைமுறையினர் வர்றத்துக்கு ஆதாரமாக இருக்கிறவர்கள் ஸ்திரீகள் இந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் அவளுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கா ஸ்திரீகள் சில காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதுதான் ஒரு சரித்திரம் நாம் பார்த்தா தெரியும் அப்பைய தீக்ஷித்தர்னு ஒரு பெரிய மகான் இருந்தார் பகவத் பாதாச்சாரியாளுக்கு அப்புறம் நிறைய அத்வைத்த கிரந்தங்கள் படினவரில் ரொம்ப முக்கியமானவர் இந்த அப்பைய தீக்ஷிதர்னு அவருடைய சரித்திரம் பார்த்தா தெரியும் அப்பைய தீக்ஷிதர் நாம் தேவதைகளை உத்தேசித்து செய்யக்கூடிய ஹோமங்கள் யாகங்கள் வீகல்லலாம் நிறைய வஸ்துக்களை கொடுக்குறோம் சுவாமிக்கு இந்த வஸ்து சுவாமிக்கு போய் சேர்றதா அப்படின்னா சேர்றதுன்னு கை கண்ணால் அப்பைய தீட்சிதர் ஏன்னா அவருடைய சரித்திரத்தை பார்த்தா தெரியும் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருந்தார் அவர் அக்னிஹோத்திரம் பண்ணுறவர் அவர் சோமயாகம் பண்ணினார் அப்படி அவர் சோமயாகம் பண்ணுறாருன்னு சந்தோஷப்பட்டு காஞ்சிபுரம் அந்த பக்கங்கள் ஆட்சி பண்ணுற ராஜா அப்பயதீக்ஷிதருக்கு வெண்பட்டு அவருடைய பத்தினிக்கு பட்டு புடவை சால்வை வஸ்துக்கள்னா மந்திரிக்கிட்ட கொடுத்து அவருக்கு கொடுத்து அனுப்பினார் ராஜா மந்திரி அதை எடுத்துட்டு வந்து அத்தனையும் அவர்கிட்ட கொடுத்து சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினான் மந்திரி அதை பார்த்தார் அப்பைய என்ன பண்ணினார்னா நான் இந்த யாகத்துக்குன்னு வரக்கூடிய திரவியம் வஸ்துக்கள் அத்தனையும் நான் இந்த யாகத்துலேயே செலவழிச்சுடணும் ஏன்னா யாகசாலைக்குள்ளே ஒரு வஸ்து வருதுன்னா அது பரமேஸ்வரனை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கொடுத்தமிச்ச வெண்பட்டு சால்வை அத்தனையும் அங்கே அந்த யாகத்தை நடத்தி கொடுக்குற ரித்துவிக்குகளுக்கு விநியோகம் அப்பைய தீக்ஷிதான் அப்படி அதை பார்த்துட்டு மந்திரி நமஸ்காரம் பண்ணிவிட்டு மந்திரி கிளம்பி போயிட்டோம் மந்திரிக்கு இந்த நடவடிக்கை வேறு மாதிரி தோணி போயிடுது என்னென்னா ராஜா கொடுத்த அனுப்பிச்ச இந்த வஸ்துக்கெல்லாம் இங்கே இருக்கிறவாளுக்கே பண்ணிட்டாரே இது ராஜாவை ஏதோ குறவுப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு தோணி போயிடுது அந்த மந்திரி ராஜா கிட்டே போய் சொன்னால் ராஜன்னு நீங்கள் கொடுத்த சன்மானத்தை அவருக்கு கொடுத்துட்டேன் ஆனால் அவர் அதை எடுத்து அவர் எடுத்துக்கல்லாத அங்கே வர்றவாழ்கிட்ட கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துடுத்து நாம் கொடுத்த சன்மானத்தையும் சேர்த்து அங்கே இருக்கிறவாளுக்கு கொடுத்துட்டாருன்னு கோபம் வந்து ராஜா வந்துட்டாருங்க அவரை பார்க்கறதுக்கு அவரை வந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணின உடனே நீங்கள் கொடுத்த சன்மானங்கள்லாம் வந்து சேர்ந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அப்பயதீஷிதர் சொன்னார் அப்போது இந்த ராஜா சொன்னால் நான் அது உங்களுக்கு கெளரவமாக நான் கொடுத்தனுச்சேன் அதை நீங்கள் இங்கே இருக்கிறவர்களுக்கு கொடுத்துட்டேல் அது எனக்கு ரொம்ப குறவுன்னு ராஜா சொன்ன உடனே அப்படி நினைக்க விடாது யாகசாலைக்குள்ளே வஸ்துக்கள் அவ்வளவும் பரமேஸ்வரனை சேர்ந்தது அதனால் பரமேஸ்வரனுக்கு நான் கொடுத்தேன் பரமேஸ்வரன் வாங்கிட்டுருக்காருன்னு அப்பயத தீஷிதர் சொன்னார் பரமேஸ்வரன் இங்கே கொடுக்குற வஸ்துக்கள்லாம் வாங்கிக்கிறான்னு சொல்கிறது ஒரு உபச்சாரம் தானே பரமேஸ்வரனே சாட்சாத்தாக வாங்கிட்டாரா இல்லையேன்னார் ராஜா அப்படி சொல்லப்படாது கண்டிப்பாக பரமேஸ்வரனுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு அப்பைய தீக்ஷிதர் சொன்னார் அப்படியா இந்த சுவாமி வாங்கிட்டு இருக்கார் தான் கேட்டார் இப்போ நீங்கள் யா யாகம் பண்ணுறே இப்போ யாகத்தில் ஹோமம் பண்ணியிருக்கே போஸ்து சுவாமி எடுத்துகிட்டு இருக்காரா காண்பிக்க முடியுமான்னு கேட்டான் ராஜா அப்பிதீஷிதர் சொன்னார் வேதம் சொன்னால் தப்பாகுமா வேதம் சொல்கிறது மந்திரம் சொல்லி அக்ரியில் ஹோமம் பண்ணினால் அந்த வஸ்து பரமேஸ்வரன் சுவாமி நேராக எடுத்துக்கிறார் அப்படின்னு வேதம் சொன்னால் அது பொய்யாகாது இப்போது இங்கே யாகம் நடந்திருக்கு யாகத்தில் வப்பா யாகம்னு ஒரு யாகம் முக்கியமான யாகம் இப்போது இந்த வப்பாயாகம் இங்கே நடந்து பூர்த்தியாயிருக்கு அக்னியில் ஹோமம் பண்ணியிருக்கும் இது கண்டிப்பாக சுவாமி எடுத்துகிட்டுருக்கார் அப்படின்னு அப்பய தீக்ஷிதர் சொன்னார் அப்படியா எந்த சுவாமி எடுத்துகிண்டார்னு கேட்டார் நம்மூர் சுவாமி தான் எடுத்துகிட்டு இருக்கார் வரதராஜ சுவாமி எடுத்துகிட்டு இருக்காருன்னு அப்பய் தீக்ஷிதர் சொன்னார் வாங்கோ பார்ப்போம்னு அவரையும் அழிச்சுட்டு ராஜா நேராக வரதராஜசுவாமி கோவிலுக்கு போயிட்டேன் அது அகாலம் அந்த சமயம் கோவில் திறந்துருக்கிறது நட திறந்து இருக்கிறதோ சுவாமிக்கு ஆராதனை பண்ணுற நேரமோ இல்லை அகாலம் அது அந்த சமயத்தில் கோவிலை திறந்து ராஜா அப்பயதீக்ஷத்தரோடு போய் கோவிலில் பார்த்தா வரதராஜசுவாமி வாயில் அந்த ஹவிஸ் இருக்குது அப்படியே கண்ணில் பட்டது இந்த ராஜாவுக்கு அப்படின்னே ராஜா ஆச்சரியப்பட்டான் அந்த கோலத்தை பார்த்துட்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுறார் அவர் அப்பையை தீட்சித்தர் வபா பரிமலோல்லாச வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய மந்தஸ்மித முபாஸ்மஹே அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுற இந்த வபாங்கிற அந்த ஹவிஸ் இருக்கே இது வாயில் தொங்க பாலாட மாதிரி அது வாயில் தொங்கின்னு இருக்கு ஏன்னா சாப்பிட்டுருக்கார் அவர் பாதி வெளியில் இருக்குது அப்படி பிரகாசிக்கிறது வரதராஜசுவாமியினுடைய முகம் மந்தஸ்மித முபாஸ்மகே சந்தோஷமாக சாப்பிட்டுருக்கார் அப்படிப்பட்ட வரதராஜசுவாமியை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணினார் அப்பய தீக்ஷிதர் அப்படி நேரடியாக காண்பிச்சவர் அப்பய தீக்ஷிதர் நாம் கொடுக்குற ஹவிசை பகவான் நேராக எடுத்துக்கிறார் அப்படின்னு காண்பிச்சிருக்கார் அப்படிப்பட்ட பெரிய மகான் அப்பயதீக்ஷிதர் அவருடைய பத்னி அந்த அம்மா ஒரு சின்ன தவறு பண்ணினா அவர் விஷயத்தில் என்னன்னா அவர் எப்பொழுதும் பூஜை பண்ணுவார் தினப்படி சிவ பூஜை பண்ணுறவர் அந்த பூஜை பண்ணுற பொழுது பூஜைக்கு அத்தனையும் அத்தனை வஸ்துக்களையும் எடுத்து வச்சுட்டு கதவை சாத்திட்டு வெளியில் வந்துடுவார் அந்த அம்மா அவர் மாத்திரம்தான் இருப்பார் அந்த ரூமில் ஒரு அரை மணி ஆச்சுன்னா அவரோட இன்னொருத்தர் யாரோ பேசிகிட்டு இருப்பார் ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் அந்த ரூமில் இன்னொருத்தர் யாரோ பேசின்னு இருக்கா அது யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் அப்பைய தீட்சித்தருடைய பத்தினிக்கு அந்த அம்மா அதுக்கு ஒன்று படினான் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்